ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது அபு சாய் ரவிக்கின்றார்கள் அவர்கள் பள்ளிவாசலில் இருந்த ஒரு சபைக்கு வந்தார்கள் நீங்கள் உட்கார்ந்திருக்கும் காரணம் என்ன என்று கேட்டார்கள் அல்லாஹுவின் நினைவு கூறுவதற்காக உட்கார்ந்து இருக்கின்றோம் என்று கூறினர் அல்லாஹுவின் மீது சத்தியமாக இதை தவிர நீங்கள் உட்கார வேறு காரணம் இல்லையே என்று கேட்டார் இதற்காகவே தவிர வேறு எதற்கும் உட்காரவில்லை என்று அவர்கள் கூறினர் அறிந்து கொள்ளுங்கள் உங்களை சந்தேகம் கொண்டு உங்களை சத்தியம் செய்ய நான் கேட்கவில்லை நபி செல்லும் அழகி செல்லம் அவர்களிடம் எனக்குரிய தொடர்பு வலுவாக இருந்தும் என்னை விட குறைவாக அவர்கள் பற்றி செய்தியை அறிவிப்பவர் எவரும் இல்லை என்று கூறிய முவாவியா ரவியுல்லாக அவர்கள் ஒருமுறை நபி செல்லம்பாஹும் அழகி வசல்லம் அவர்கள் தன் தோழர்களில் சிலர் இருந்த சபைக்கு வந்தார்கள் நீங்கள் உட்கார்ந்திருக்கும் காரணம் என்ன என்று கேட்டார்கள் அல்லாஹுவை நினைவு கூறுபவர்களாக உட்கார்ந்திருக்கின்றோம் இஸ்லாத்தை எங்களுக்கு வழிகாட்டியாக தந்து எங்களுக்கு நீங்கள் உட்காரவில்லையே என்று நபி சல்லாஹூ அனிஹல்லம் அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக இதை தவிர வேறு எதற்கும் உட்காரவில்லை என்று கூறினர் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவின் மீது உங்களை சந்தேகம் கொண்டு நான் கேட்கவில்லை எனினும் ஜிப்ரில் வந்தார் உங்களை பற்றி வானவர்களிடம் அல்லாஹ் புகழ்கிறான் என என்னிடம் கூறினார் என்று நபி சல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் என முவாவியா ரபி அல்லாஹும் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஏழு